ख्रिष्टकारिने। ख्रिष्टकारिने। नमो वेदांत वेद्याय சச்சிதானிணே बुद्धि வேதாந்தியாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே சலைய முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரநாஸ்தம் நருச்சியை மனோஜபீரோ வாசுதேவமனி மனோஜவஸ்தீர்த்தேதா வசுப்பிரத வசுப்பிரதோ வாசுதேவசுமனவி முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் ஃபுல் முழுக்க பார்த்துட்டோம் புண்ணியகீர்த்தி ரனாமய வரைக்கும் இப்போ மனோஜவியா மன மனச வேகா இவகாத் மனோஜவ மனோஜவாங்கிறதத்துக்கு இந்த கன்க்ளூஷன் அதாவது முடிந்த அர்த்தம் என்னன்னு கேட்டால் சர்வதா சர்வ் அர்த்தம் அதுக்கு இந்த மனோஜவ ஜவாங்கிறப்தத்துக்கு வேகம்னு அர்த்தம் மனசை விட வேகமாக இருக்கிறவர் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அதாவது அதாவது பாஷ்ய வியாக்கியான் மனசா ஜவ ஜவ அனோஜவனீ யோ நைன்தேவா ஆஹாப்னுவன் பூர்வமரிஷத் அப்படியே ஈஷா வாசபுரிஷத்து மந்திரம் இருக்குது ஆச்சாரால் இங்கே கோட் பண்ணலை மனோஜவஹா மனோஜவஹான்னு சொன்னால் மனசை மாதிரி வேகமாக போகிறவர்னு ஆத்மாவுக்கு எங்கே கிரியாபாவம் இருக்குது வேகமாக போறது மனசுக்கு கிரியை இருக்குது திங்கிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் திங்கிங் எண்ணுதல் எண்ணுதல்ங்கிற ஒரு முறை இதெல்லாம் வந்து மனசுக்கு இருக்குது ஆத்மாவுக்கு எண்ணம் என்றதுங்கிறதே கிடையாது ஆக மனசை விட வேகமாக இருக்கிறது உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு நம்ம எங்கே போனாலும் அதுக்கு முன்னால் அது இருக்குங்கிறது அனே ஜத்து அது அசையாது ஏக்கம் அத்வைத்தம் மனசோ ஜவீயஹா மனச காட்டிலும் வேகமாக இருக்கு நைனத் தேவாகா ஆப்னுவன்னு இதை தேவர்கள் அடையறதில்ல பூர்வம் அரிஷத்து என்ன அது முன்னாலேயே இருக்கு தேவாகா ஏனம் நான் ஆப்னுவன்னு அப்படின்னா இந்த இடத்துல இந்திரியங்களே மனசை விட வேகமாக இருக்குங்கிற போது இந்திரியங்களால் எப்படி இது பண்ண முடியும் ஆக இப்போ நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கான தேசம் காலம் எல்லாம் முன்னாடியே நிற்கிறதே இப்போ நான் நினைக்கிறேன்னு சொன்னால் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் இருக்குது அப்போ அந்த இடத்தையும் வியாபிச்சிருக்கிற தத்துவம் என்ன சைத்தன்யம் அந்த அர்த்தத்தில் மனசா ஜவஹா இவ ஜவஹா அஸ்ய அது மாதிரி அப்படின்னு அர்த்தம் இது அதனுடைய என்னன்னா சர்வகதா பாஷ் ஆச்சாரியரே சொல்கிறார் இதில் சிம்பிளாக இருக்குது நம்ம வியாக்கியானத்துக்காக போகிறோம் மனசா வேகா ஜவஹாங்கிறதுக்கு வேகா இவ வேகா எப்படி சர்வங்கதா சர்வம் கதத்துவாதுன்னா எங்கும் இருக்கிறதுனால சர்வகதான்னா சர்வ வியாபின் அர்த்தம் ஆக வியாபகத்துவங்கிறது ஒரு கிரியா கிடையாது வியாபகத்துவங்கிறது ஸ்வபாவம் ஸ்வரூபம் அதனால் மனோஜவா இவர் இதை போட்டிருக்கிறதுனால இவர் வந்து கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார் ஆத்மனஹா கிரியா அபாவேன ஆத்மாவுக்கு கிரியை கிடையாது ஜவ அபாவாத் அதனால் வேகமாக போகிறதுங்கிறது அதுக்கு கிடையாது ஜவபூர்வகசம்பியத்தை வேகங்கிறது அதுக்கு முன்னாலேயே அது இருக்குங்கிறதுக்காக சொல்லப்படுறது ததாச்ச மனசா சம்பந்த இவ சம்பந்த அசைதி லபத்தை எந்த வஸ்துவ நினச்சாலும் அந்த வஸ்துவாக அது இருக்குது மனசால எந்த வஸ்துவ நினச்சாலும் அந்த வஸ்துவாகவே இருக்கிறது எது அதுதான் ஆகினாலும் அது மனோஜவானு பேர் மனசா கிரியாபூர்வகம்பந்த மனசு இப்போ நினச்சதுன்னு சொன்னால் த்ருவநெனைக்கணும் நினச்சிடும் துவவாதி விஷய தத்வியாபகவியாபிச்சிருக்கு துருவநகத்திரத்தையும் நான் இங்கிருந்து த்ருவநட்சத்திரத்தை தியானம் நினைக்கிறேன் அப்போ துவநக்சத்திரத்தை நான் நினைக்கிற போது துவவநக்சத்திரத்தையும் தத்வாபக்தா ஆத்மன அதி இது மனோஜவா இத்தனை சர்வகத்துவம் லபியத்தை இத்தியபிப்பிரேத்திய ஆஹ மனசா இது வந்து விறத்திகாரர் யார் தாரக பிரம்மானந்தாவோட விவருத்தி விறத்திகாரில் விவருத்தி ஆஹா மனோஜவஹான்னா என்ன அர்த்தம்னா மனோஜவஹாங்கிற சப்தத்துக்கு மனசை காட்டிலும் வேகமாக இருக்கிறவர் மனசை காட்டிலும் இருக்கிறவர்னா மனசினோட சொம்பந்தம் உள்ள வஸ்துக்கள்லாம் வியாபிச்சிருக்கிறவர் ஆகையினால என்ன அர்த்தம் சர்வ வியாபி சர்வகதாக எப்படி கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க ஆக மனதை அதாவது எண்ணுகின்ற வேகத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் ஒரு பொருளை நாம் என்றபோது அந்த பொருளையும் அவர் வியாபிச்சிருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் வியாபிச்சிருக்கிறதுனால சர்வகதத்துவங்கிறத இப்படி ஒரு மனோஜவகா மனதை காட்டிலும் வேகமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கும் எல்லாமாகவும் எப்பொழுதும் இருப்பவர் அப்படின்னு தான் அதனுடைய குறிப்பு பொருள் அதனுடைய லட்சியார்த்தம் அடுத்தது தீர்த்தகரா சதுர்சவினாம் பாஹ்ய வித்யா சமயநஞ்ச பிரணேதா பிரவக்தாச்சி தீர்த்தகரகீவரூபேண மதுக்கைட்டோ விரிஞ்சா சோ சுத்தீ அனியன் வேதா விதையரஞ்சி பௌராணிக்க கதையீங்க தீர்த்தகர இந்த தீர்த்தகரங்கிற சப்தம் இவர்களும் ஜெயினர்களும் உபயோகப்படுத்துகிறார்கள் தீர்த்தங்கராக சத்துரு சத்துவிம்சதி தீர்த்தங்கராக இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அப்படிங்கிறாங்க ஆக தீர்த்தகரா அப்படின்னு சொன்னால் தீர்த்த சப்தத்துக்கு சாஸ்திரம்னு அர்த்தம் தீர்த்தத்துக்கு சாஸ்திரம்னு அர்த்தம் இருக்குதுன்னு கோஷத்தில் போடுறார் ஆஹா தீர்த்தாணி சாஸ்திராணி ஆஸ்திகானாம் நாஸ்திகான்ச சம்பந்தினி நாஸ்திக சாஸ்திரங்கள் ஆஸ்திக சாஸ்திரங்கள் வேதத்தை ஒத்துக்காத பௌத்த ஜெயின சாஸ்திரங்கள் வேதத்தை ஒத்துக்கிற சாஸ்திரங்கள் ஆக இந்த ரெண்டு சாஸ்திரம் அவர்களும் சாஸ்திரம் வகித்திருக்கிறார்கள் ஆஹா சம்பந்தினி கரோத்தி ரெண்டையும் பண்ணுறது யாருன்னா பகவான் தானா நிர்மித்த உபதிஷேத்த உபதிஷதி செ இத்தகர தீ அதுக்கு கோஷத்தை கோட் பண்ணுற தீர்த்தம் ஷாஸ்திராத்வர க்ஷேத்திர உபாயோபாத்யமன்ரிஷூ தீர்த்தங்கிறப்தத்துக்கு ஷாஸ்திரம்னு ஒரு அர்த்தம் யாகம் பண்ணுற க்ஷேத்திரம்னு ஒரு அர்த்தம் உபாயம்னு ஒரு அர்த்தம் உபாத்யாயர்னு ஒரு அர்த்தம் மந்திரின்னு ஒரு அர்த்தம் ஆஹ் ஃபைவ் மீனிங்ஸ் இருக்குதுன்னு கோ அதுக்கு வந்து அதை டிக்ஷனரியை கோட் பண்ணுற இத்தியபிதான கோஷாதி கோஷாத் இத்தியபிப்பிரேத்திய ஆஹ ஆக அதனாலதான் சொல்கிறார் இந்த இங்கே என்ன சொல்லியிருக்கு சதுர்தச வித்யானம் சதுர்தச வித்யான்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொன்னேன் அதாவது நாலு வேதங்கள் நாலு ஆறு அங்கங்கள் நாலாறும் பத்தாச்சு அங்காணி வேதாக அங்காணி வேதாஷத்வாராக அங்கானினா ஷட்டு ஆறு வேதாஷத்துவாரா பத்தாச்சு புரா அங்காணி வேதாஷ் சுவாரா மீமாசா மீமாசாசாஸ்திரம் நியாய விஸ்தராக நியாயசாஸ்திரம் புராணம் புராணங்கள் அப்புறம் தர்மசாஸ்திர வித்யாஹேதாஷ் சதுர்த பொதுவாக இந்த சதுர்தச வித்தைகள் அப்படின்னு சொல்வது அஷ்டாத வித்தியினு ஒன்று இருக்குது இதுதான் பாப்புலர் ஆக சதுர்தச வித்யை இந்த வித்தியை என்னது பாக்ய வித்யா சமயான சதுர்தச வித்யானம்னா இது ஆஸ்திக வித்யைகள் இதெல்லாம் நம்ம வேதத்தை ஒத்துக்கொண்டிருக்கிற வித்தைகள் பதினாலு பாஹ்ய வித்யா சமயானாம் பாக்ய வித்யான்னா வேத பாஹிய வித்யா சமயானாம் சமயானாம்னால் இவர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் ச பிரணேதா பிரணயத்தான்னா அர்த்தம் அதை வந்து அதை வெளிப்படுத்தினவர் இல்லாட்டி எழுதினவர் பிரணயத்தான்னா இயற்றியவர் பிரபக்தாச்ச உபதேசமும் பண்ணியிருக்கார் அதை இயற்றி உபதேசம் பண்ணியிருக்கார் பாட்டை எழுதி பாட்டை விளக்க விளக்கம் சொல்கிறதுன்னு ஒன்று உண்டு தமிழில் அவனே பாட்டை எழுதி அவனே அதுக்கு விளக்கம் சொல்லணும் அது மாதிரி சாஸ்திரத்தை இயற்றியவரும் அவரே சாஸ்திரத்தை உபதேசித்தவரும் அவரே பிரபக்தாச்ச இதி தீர்த்தகரஹா என்று தீர்த்தகரர்னு பேர் அதுக்கு சொல்கிறார் எப்படி இதை நீங்கள் இந்த மாதிரி அர்த்தம் சொல்லுகிறீர்கள் ஹயக்ரீவ ரூபேண ஹயக்ரீவடிவத்துல மதுகைடபத்வா மதுகைடவர்கள் ரெண்டு பேர் ராட்சசரையும் வேதத்திலாம் சாஸ்திரத்திலாம் எடுத்துன்னு போயிட்டான் அவர்களை ரெண்டு பேரையும் கொன்று விரிஞ்சாய விரிஞ்சாயன்னா பிரம்மதேவரிடத்துல சர்க்காத படைப்பின் தொடக்கத்தில் சர்வாகா ஸ்ருத்தீகி எல்லா வேதங்களையும் அந்யாச்ச வித்தியாக மற்ற வித்யைகளையும் உபதிஷன்னு உபதேசன்னு உபதேசம் செய்து கொண்டு வேதபாஹ்யா வித்தியாக வேதத்துக்கு புறம்பான வித்தைகளையும் சுர வைரினாம் வஞ்சனாய இந்த அவர்களையும் வஞ்சிக்க அவன் தப்பா அதாவது தேவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வஞ்சிக்கிறதுக்காக அவனுக்கும் ஒரு சாஸ்திரத்தை பண்ணி கொடுத்துட்றார் ச உபதிதேஷ இது பௌராணிக்காக கதையந்தி புராணம் சொல்லுகிறவர்கள் இப்பாடு சொல்லுகிறார்கள்னு சங்கராச்சாரிய காலத்தில் சொல்கிறார் அப்போது புராணம் சொல்கிறவங்களாம் அப்படித்தானே சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் பகவான் தான் எல்லா தீர்த்தகரகான்னு சொன்னால் எல்லா சாஸ்திரத்துக்கும் எல்லா சாஸ்திர கரகான்னு அர்த்தம் சாஸ்திரங்களையெல்லாம் எழுதி உபதேசம் பண்ணவர் அது ஆஸ்திக சாஸ்திரங்களாக இருக்கட்டும் நாஸ்திக சாஸ்திரங்களாக இருக்கட்டும் ஆக எல்லா சாஸ்திரங்களுக்கும் கர்த்தா பகவான் விஷ்ணு அதனால் புத்த அவதாரம் இதெல்லாமே விஷ்ணுவோட அவதாரமாகவே சொல்லப்படுறது ஆஹ இ தீர்த்துக்கு அர்த்தம் அடுத்தது வசுரேத்த வசு சுவர்ணம் ரேத அசி வசுரேத்தூர் தவசா தாசு வீரியம் அபத்து தபவத் ஹைமம் பிரம்மண காரணம் பரம் இது வியாசவச்சனா இந்த இடத்துல வசுரேத்த வசுன்னு சொன்னால் ஹிரண்யம்னு அர்த்தம் ஹிரண்யம்னா स्वर्ण। वसु ரேத்து சொன்னால் செமன் அதாவது சரீரத்தில் ஏற்படுற அன்னரசம் இந்த ரேத்தசுங்கிறதம் சாஸ்திரத்தில் பிரசித்தம் ஆக இவர் என்ன சொல்கிறார் வசு வசுங்கிறதுக்கு சுவம் ரேதம் ரேத்த அசிதி வசுரேத்த அப்படின்னா என்னர்த்தம்னா ஹிணியகர்பான்னு அர்த்தம் ஹிணியகர் காரணம் ப்ரம்ம அப்படின்னு அர்த்தம் தேவபூர்வம் அபசுவா தேவ பூர்வம் அபசா முன்னால் ஜலத்தை சிருஷ்டி பண்ணி தாசு வைரியம் அவாஸ் விஜத்து அதில் வந்து வீரியத்தை கொடுத்தார் அந்த ஜலத்தில் வீரியத்தை விட்டாரம் தது அண்டம் அபவத் அது அண்டமாயிடுது பிரம்மாண்டம் ஆகிடுது ஹைமம் அண்டம் அபவத் அது தங்கமயமான முட்டையாச்சு அதுதான் பிரம்மணகா பரம் காரணம் பிரம்மதேவனுக்கு காரணமாக ஆயிற்று அப்படின்னு வியாசவச்சனம்னு சொல்கிறார் எந்த காண்டக்டில் எங்கே இருக்குது தெரியாது ஆஹா தேவ்பூர்வம் அபசிருஷ்டுவா தாசு வீரியம் அபாசிரித்து ததண்டம் அபவத் தைமம் பிரம்மணா காரணம் பரம் தங்கம் போன்ற வீரியம் உள்ளவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இது கீதையிலையும் நம்ம பார்க்குறோம் நான் கர்ப்பாதானம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் மாயா சக்தியில் நான் கர்ப்பாதானம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் அது மாதிரி இங்கேயும் என்னென்னா இந்த சிருஷ்டிக்கு காரணம் எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவோட ரேத்தஸு தான் காரணம் அது மாதிரி இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு பகவானுடைய ரேத்தஸு தான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் காரணம்னு அர்த்தம் ரேத்தஸு தான் காரணம்னு இல்லை வசுரேதாகு சொன்னால் ஜகத்காரணம் அப்படின்னு அர்த்தம் வசுரேதா ரேத்தஸ்து சப்தம் அது ரேதாக ரேத்தசோ வசுரே வசுரேத வசம் ரேத்தி வசுரேத அதுக்கு கொட்டேஷன் குடுக்கிற வியசவாத் அட் வசு தனப்பா அய் இத்தரூ த தனாத்தா இசுப் பிரதா வசுப்பிரதான்னு சொன்னால் பகவான் எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்குறார் பாஹ்யம் இப்போ நம்ம சொல்கிறோம் மெட்டீரியல் வெல்த் ஆஹா முதல்ல வசுரேதாகங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஜகத்காரணம் ஹிரண்ய கர்ப்பா அதுதான் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் இப்போ வசுப்பிரதான்னு அர்த்தம் செல்வத்தை கொடுப்பவர் என்ன செல்வம் இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் மெட்டீரியல் தன தனம் தானியம் பசும் பகுப்புத்திர லாபம் எல்லாம் தான் செல்வம் மக்கட்செல்வம் கால்நடை செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் எல்லா எல்லா விதமான செல்வங்களும் தனம் பிரகரிஷேனது தாத்தி அதனால் பிரதா வசுதனம் பிரகரிஷேன சாட்சா இவர் வந்து டைரக்டாக தனத்துக்கு அதிபதி இதரஸ்து இத்தரஸ்துனா குபேரன் முதலானவர்கள்லாம் தத் பிரசாதாத் பகவானோட அனுகிரகத்தினால தனாத்தியக்ஷனாக இருக்கான் அஹ தனாத்தியக்ஷா இப்போ இந்த கதையெல்லாம் இப்போ திருப்பதி கதையெல்லாம் சொல்கிறாங்களே குபேரன்கிட்ட பகவான் வாங்கினார் என்ன இதெல்லாம் புராண கதை இங்கே இந்த இடத்துல வந்து வசுப்பிரதாங்கிறதுக்கு அர்த்தம் பாஷ்யம் எப்படி இருக்குது டைரக்டாக அவரே பணத்துக்கு தலைவர் அவருடைய பிளஸ்ஸிங்ஸினால்தான் குபேரன் வந்து பணத்துக்கு தலைவனாக இருக்கான் இவன் பணம் கொடுக்குறதுக்கு காரணம் யாருன்னா இப்போ பேசாம விஷ்ணு சா விஷ்ணுவை பூஜை பண்ணலாமலே எல்லாரும் வீட்டில் பெருசாக குண்டு குண்டாக அவர் குபேரம் பொம்மையை வச்சுன்னு இருக்கார் இவன் குபேரன் மூலமாக போய் வாங்கிக்கிறாள் இவாளெல்லாம் அவர் நேரவே கொடுக்குறேங்கிறார் வாங்கோன்னு வசுப்பிரதா குபேரன் மாதிரி இவ்வாழும் போய் நிற்க வேண்டியதானே அதனால் குபேரன் கிட்டே போய் நிற்கிறேன் யக்ஷாய குபேராய மந்திரங்கள்லாம் சொல்கிறார் தனாகரிஷண மந்திரம் குபேராய வைஸ்ரவணாய மகாராஜா நம ஆக்சுவலாக அந்த மந்திரம் வை குபேரனுக்கு ராஜாதிராஜாய பிரசிய சாஹினை இப்படிதானே பணம் கொடுக்குறவனுதானே போக முடியும் சமே காமான் காம காமாய மஹியம் காம காமா மஹியம் காமான் ததாது காமேஸ்வர வைஸ்வண சமே காமான் காம காமாய மந்திர அர்த்தம் புரியுறதா சம காமா சமே காம காமான் நான் விரும்புகிறதெல்லாம் மஹ்யம் ததாத்து காமேஸ்வரோவை சிரவணோ ததாத்து ஆகையினால் என்ன பண்ணுறேன் குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹா அவருக்குதான் ராஜாதி ராஜாய பணக்கா அதாவது ராஜாவுக்கு மதிப்பே பணத்தினால்தான் ராஜாதி ராஜாய பிரசிய சாகினே நமோ வைஸ்ரவணாய குருமகே வைஸ்ரவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இவர் டேட்டா சாட்சா தனாத்தியக்ஷோயம் டேரெக்டாக தனத்துக்கு அதிபதி இவர் தான் இதரஸ்தூ தத் பிரசாத தனாத்தியக்ஷாக இந்த குபேரன் இருக்கானே இவங்கள்லாம் அவரோட பிளஸ்ஸிங்ஸ்னால்தான் இவெல்லாம் பணக்காரனாக இருக்கான் ஆனால் அவர் டேரெக்டாக பணக்காரங்கிறார் இங்கே வந்து நம்ம கதை விடுறோம் வெங்கடாஜலபதி குபேரன்கிட்ட பணம் வாங்கினார் அவர் வந்து கேஷியராக இருப்பார் இப்போ நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற கேஷியர் வந்து அவர்கிட்ட போய் நான் வாங்கினேன்னா சுவாமிஜி பாவம் அவர்கிட்ட போய் வாங்குறாருன்னா எப்படி இருக்கும் நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கோம் வசு தனம் பிரகர்ஷேன ததாதி சாட்சா தனாத்தா அயம் இத்தரஸ்து திரசாத தனாத்தியஷா இது வசுப்பிரதா வசுப்பத சரி அடுத்தது இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் வசுப்பிர வசூ பிரோஷா ஃபலம் பததீய வசுப்பிரந்தம் ப்ரமரா பராயணம் திருமண தவித இது ஸ்ரு சுரீணாம் வசூனி பிரகர்ஷேணன் வா வசுப்பிரத இங்கே என்ன சொல்கிறார் வசுப்பிரதாங்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் வெல்த் அர்த்தக் அர்த்தம் இந்த அர்த்தத்தை சொல்வது அவருக்கு ட்வித்தீய வசுப்பிரத ரெண்டாவது வசு ஏன்னா ஸ்லோகத்தில் மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுரேதா வசுப்பிரதா அப்படின்னு இருக்கு இன்னொரு வசுப்பிரதகா இருக்கு முதல்ல அர்த்த காமத்தை கொடுத்த அது அதில் வைராக்கியம் வரும் போறோன்பான் ஆஹா பகவான் கிட்டேருந்து வசுப்பிரதா வசுப்பிரதா வசுப்பிரதா ரெண்டு பக்கத்துலேயே ரிப்பிட்டேஷன் ஆஹா வசுப்பிரதோ வசுப்பிரதோ வசுரேதா வசுப்பிரதா வசுப்பிரதோ வாசுதேவோ அப்படின்னு வசுப்பிரதான்னு ரெண்டாவது வசுப்பிரதகா இருக்கு அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் வசுகுன பிரகிருஷ்டம் மோக்ஷாக்கியம் ஃபலம் இது தனம் இது ஆனந்த செல்வம் மோட்ச தனம் மோக்ஷாக்கியம் ஃபலம் பக்தேபியாக பிரதாதி முமுக்ஷூணாம் பக்தர்களுக்கு கீதையிலே சொல்கிறார் இல்லையா எங்கிட்ட பக்தி பண்ணுறவனுக்கு நான் ஞான யோகத்தை கொடுக்குறேன் அது மூலமாக தேன ஏனமாம் உபையான் தீங்குற அதனால் என்ன அவன் न பிரித்து வசுப்பதா அதுக்கு பிரமாண என்னென்ன ராத்திரி தாத்துர் தாத்துன மோட்சமாஹே தனத்தைக் கொடுக்கறவர்த்தம் விஜானாந்தம்ம இதுமணோட லட்சணம் ராத்திரி பாராயணம் திஷமான திருதாரணியகோபன ோபத் மந்திர வியான பராணம் திஷமான திதகாமோகேஷு பிரலம் தது வசு இவரு சொல்கிறார் வசு மோஷா தான வசுப்பதா இது அப்பௌனு அப்பவுரம் அப்பனருத்தியம் பௌனரு மீட்டிஷன் அது இல்லை இது வேறு அர்த்தம்னு தித்தீய வசுப்பிரத நாம நிர்வக்தி அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பிரசித்தா யா குபேராக்கிய அஸ்திர வசுப்பிரதா அவன் நிலையில்லாத செல்வத்தை கொடுக்குறவன் யாரு குபேரன் ததப்பேஷையா நித்திய நிரதிசைய மோக்ஷாக்கிய வசுப்பிரதோயம் திவித்தீயா அப்போ முதல்ல சொன்னது என்னென்ன நிலையில்லாத செல்வத்தை கொடுக்குறவன் குபேரன் அந்த நிலையில்லாத செல்வத்தை குபேரனுக்கு கொடுக்குறவரும் இவர் ஆனால் நிலையான செல்வத்தை கொடுக்குறவரும் இவர்தான் தர்மார்த்திப் பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தீதாப்னா அதேதான் நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹ குபேராக்க அஸிரவசுப்பிரத இவருடைய வியகானம் தேஷையா நிறைய நிரதிசய மோஷாக்கியவசுப்பிரதோயம் திவித்தீயூயத்தை என்று புகழப்படுகிறார் எத்வா தித்தீய பிரதம வசுப்பிரதார்த்தரி வசப்பதா இன்னொரு அர்த்தம் இவர் சொல்றர் அது நௌன பௌனரும் இர மோட்சிரத மோட்சப்பதர் அப்படிங்கிறதுக்கு ஷ்ரு சொல்ற விஜயானம் விஜயானம் நூடஸ்யம் ஆனந்தம் நிரதிசயம் ப்ரம தேசாதிபரிதூன் சதிரூப்பேண சர்வம் மகத்து சர்வத் காரணம் கிச்சரா सुहु धनस्य ஷியா சுகு ஆதாக ராத்தே தனசிணியாது பொதுவாக நம்ம சப்தம ஐ ஐக்காராந்த ஐக்காராந்த புல்லிங்க ரயி ராயராய ஆமாம் ரய அப்படி ஒரு படிக்கிறோம் அது மாதிரி ராத்தே னஸ் கவாஷிணியதிக்கணும் பிரஷ்டா திமானமரவிரவிதையிரமணி அவதிஷம்திதிரோட்ச அனுபவவோகிநா பராயணம் இதுகுந்த பூணே அமமான திதா பராயம் இனைய மோஷா வசப்பமு மோட்சய்வது போயம் வசூன சுராரீணா தனி தகர்ஷன் ண்டசுப்போ அவண்டே அமர் பிரம் அத்தம் அபௌணர் அபௌணருக்திய அபௌணருக்தியம் இத்தி அபிப்பிரேத்திய அசைவ நாம்னா நிர்வச்சனாந்தரம் ஆக சுராரீணாம் இங்கே என்ன சொல்கிறாருங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் நான் இந்த வியாக்கியானம் இல்லைன்னா புரியாது ஆஹா இந்த பிரம்மன் ராத்திரி தாத்து இந்த ராத்திகினா மோக்ஷம்னு சொன்னேன் முதல்ல அந்த அர்த்தம் கொடுக்கல ராத்திர்தாத்துகுன்னு சொன்னால் அர்த்தத்தையும் கொடுக்குறாராம் இந்த லௌகிக விவகார வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தையும் கொடுக்குறார் தனம் தானியத்தையும் திருஷ்டமானச பாராயணம் தத்விதா திஷ்டமானச பராயணம் தத்விதான்னா மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கு திஷ்டமானசோகினகான்னு அர்த்தம் யோக எங்களுக்கு மோட்சம்தான் வேணுங்கிறவர்களுக்கு மோக்ஷத்தை கொடுக்குறாராம் அந்த பிரம்மன் அதைத்தான் இந்த ஸ்ருதியில் இதில் கோட் பண்ணுறாரு சூப்பேணு விஞ்ஞானம் ஆனந்தம் ப்ரம ஜக்தாரணம் கிச்சரானிணியதிக்கிராத்திரி ரான தனத்தினுடைய அப்படின்னா என்னது கவனனர்த்தம் கவன பசுமாடு அப்புறம் அஸ்வஹிராதிக்க தாத்து அதை கொடுக்குறார் அப்புறம் புருஷஸ் பாராயணம் மனிதனுடைய பரா பிரகிருஷ்டய மேலான சார்ந்த தா திஷ்டன நிரஸ்தசமஸ்தவித்ய ஐக்காத்மேனிஷ்டனா பிரம்மண பிரம்மனையே சார்ந்திருக்கிறார்களாம் தத்வித அவர்களுக்கு பிரம்ம அபரோட்ச அனுபவத்ததம் பிரம்மத்தை அபரோட்சமாக அனுபவிக்கிறவர்களுக்கு யோகிகளுக்கு பாராயணம் இது ஸ்ருத்தியர்தா இதுதான் ஸ்ருதியோட அர்த்தங்க பாஷ்யத்தில் இப்போ இங்கே என்ன இருக்குது பிரகஷ்டம் மோஷாக்கம் ஃபலம் பக்தேபியாக பிரதீக வசுப்பதா விஜானமானந்தம் பிரம்ம ராத்திர்தாத்து பராணம் திருஷ்டமானஸ் தத்விதா பராயணம் திருஷ்டமான தத்விதா அந்த யோகிகளுக்கு மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கு மோக்ஷத்தை கொடுக்கிறார் உணர்த்துறார் அபரோக்ஷ அனுபவமாக இருக்குங்கிறத காட்டுறாருங்கிறார் இப்போ இது இன்னொரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா வசுப்பிரதாக்கு சுராரீணாம் வசூனி பிரகர்ஷேண்கண்டயன் வா வசுப்பிரதா அவங்ககிட்ட இருக்கிற சுராரீனாம்னா அசுரர்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை பறிக்கிறாராம் கண்டயத்தி செல்வம் தவறான இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த செல்வம் தவறான இடத்துலேருந்து செல்வத்தை பிரதாகாங்கிறதுக்கு இங்கே வசு பிரதுதாத்தின்னா கண்டயத்தின்னு அர்த்தம் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துவிடுறாருந்துறார் அதுதான் வியாக்கியானக்காரரும் விவரம் விவரத்திக்காரரும் அதுதான் சொல்கிறார் இத்தி மோக்ஷப்பிரதேன தற்பாணத்துவாத்து இது போத்தியம் மோட்சங்கிற வசூங்கிற சப்தத்துக்கு மோக்ஷான்னு அர்த்தம் பிரதா அப்படின்னு சொன்னால் பிரக்கரிஷேன ததாதி நன்றாக கொடுக்கறார் சித்தசுத்தியை கொடுத்து குருவை கொடுத்து ஞானத்தை உபதேசம் பண்ணி கொடுத்துடுறார் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வசூனி சுராரீணாம் தனானி சுராரீணன சுரர்ண தேவர்கள் அரீனு சொன்ன சத்ருக்கள் தேவர்களுடைய சத்ருக்கள் நல்லவர்களுடைய சத்ருக்கள் தீயவர்கள் அவர்களுடைய சொத்தை எல்லாம் என்ன தேஷாம் பிரகரிஷேண தானாத் தானம்ங்கிற சப்தத்துக்கு இந்த இடத்துல கண்டனாத் அவனுடைய செல்வத்தை எல்லாம் அழிக்கிறார் வசுப் பிரதா தோ அவண்டனே அஸ்மாத் பூர்வாத் பூர்வாத்து பிரபூர்வத்து கப் பிரத்யே ரூபம் அதான் பிரதாங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கிராமர் பாயிண்ட் அதான் ஸ்பஷ்டம் ஆமாம் மறுபடியும் சொல்லலைங்கிறதுக்கு அர்த்தம் புனருக்தி கிடையாது அப்படிங்கிறார் அப்போ ம ரெண்டு தரம் வந்திருக்கு ஒரு இடத்துல வசுப்பிரதா முதல் வசுப்பிரதாவுக்கு என்ன அர்த்தம் அர்த்தத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கான செல்வத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் இன்னொரு வசுப்பிரதகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் வெறும் வெளியில் செல்வம் வசுப்பிரதகா வசுப்பிரதான்னு சொன்னால் அர்த்தத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை காமத்தை கொடுக்கறது மாத்தமில்ல புண்ணியத்தையும் கொடுக்குறார் மோக்ஷத்தையும் கொடுக்குறார் சுருக்கமாக சொன்னால் சதுர்வித ஃபலப்புருஷார்த்த பிரதாதா ஆக முதல்ல சொன்ன வசுப்பிரதா அர்த்த காம பிரதாதா ரெண்டாவது சொல்கிற வசுப்பிரதா புண்ணிய மோக்ஷப் பிரதாதா சித்த சுத்தி ஞான பிராப்தி மோட்ச பிரதாதா இது வந்து அது ஞான வசுப்பிரதாங்கிறது கர்மகாண்ட ஃபலம் இங்கே வசுப்பிரதாங்கிறது ஞானகாண்ட ஃபலம் ஆஹா ரெண்டு பலனையும் கொடுக்கறது அவர் தான் ஏதா மாம் பிரபத்தியே தாம் தசைவ பஜாமியகம் ஆஹ மோட்ச கர்மஃபலன் வேணும்னா விஷய சுகஃபலன் வேணும்னா விஷய சுகபலனை கொடுக்குறார் இன்னொரு பலன் ஆத்ம சுகம் இதையே சொல்லலாம் வசுப்பிரதான்னா விஷய சுகப்பிரதா வசுப்பிரதான்னு சொன்னால் ஆத்ம சுகப்பிரதா அப்படி அப்படிலாம் அர்த்தம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நன்றாகவே இடம் கொடுக்குறது அடுத்தது வசுப்பிரதோ வாசுதேவோ இல்லையா அதனால் வச வசுதேவ அபத்தியம் வாசுதேவ அபத்தியம்னா புத்திரன்னு அர்த்தம் அதனால் வசுதேவருடைய புத்திரன் அதனால் வாசுதேவன் சிம்பிளாக சொல்லிவிட்டார் வசுதேவருடைய புள்ள தேனது வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகிபரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜரும் அ வசுத அடுத்தது வசுிரோ வசு வசந்தி பூத்தி திரும்ப அயமித்தீ அய தேஷு அயமீ வசத்தீ வசான இந்த வாக்கியம் எப்படின்னா கட்டிடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது கட்டிடத்துக்கு வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் ஸ்பேஸில் கட்டடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் பூதானி தற்ப வசந்தி இது வசு தேஷு அயமபி வசதி இது வசு ரெண்டு சொல்கிறார் அதாவது எல்லா எல்லா பிரபஞ்சங்களும் இவரிடத்தில் வசிக்கின்றன இவர் எல்லாத்துலேயும் வசிக்கிறார் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானி சத்தாத்மனி கீதையில் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா யோமம் பசியதி சர்வற்ற சர்வச்ச மயி பசிய அப்படி சொன்னார் அப்புறம் சர்வூத்தம் வோமம் பஜத் தேக்கி அதுதான் இங்கே சொல்ற தேஷு அயமபி வசதி ந மஸ்தானி சர்வூத்தி நகம் தேஷ்வஸித நானி பூத்தானிங்கிறது வேத துவம் இங்கே வந்து நகம் தேஷு தே மயிலான்னு சொல்கிறார் ஏழாவது அத்தியாயத்திலையும் பார்க்குறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் எல்லாம் இவரிடத்துல இருக்கின்றன இவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் இவரு கன்னியமாக எதுவும் இல்லை எதுவும் இவருக்கு என்னது எல்லாம் இவரை சார்ந்து இருக்கின்றன இவரும் எல்லாவற்றையும் சார்ந்திருக்கார்னு அர்த்தம் இல்லை இவர் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கார்னு அர்த்தம் சமஸ்த நாமரூப கர்மாக்களும் இவரை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆனால் இவர் அந்த நாமரூப கர்மங்களை வியாபிச்சிருக்கார் டிப்பெண்ட் பண்ணியிருக்கார் சொல்லக்கூடாது வியாபிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லணும் அதனால் வசுஹூ அதுதான் வாசனாத் வாசுதேவசிய வாசித்தம் புவனத்ரயம் சர்வபூதி வாசோசி வாசுதேவ நமோஸ்துத்தே அந்த இடத்துல வாசுதேவ சப்தத்துக்கு சைத்தன்யம் தான் அர்த்தம் இங்கேயும் சைத்தன்யம் தான் அர்த்தம் சைத்தன்யம்னு சொன்னால் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஆக திற தத்தன தஸ்மின் பிரம்மணி எல்லாம் அவரிடத்தில் இருக்கின்றன அவரும் இவைகளில் இருக்கிறார் எனவே இவர் வசு என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கு என்ன காரணம்னா வஸ்ங்கிற தாத்து தான் வசதி வசந்தி பூதானி தேஷ் அயமதி வசதி இது வந்து ஏகவச்சனம் இது பகுவச்சனம் பூதானி அஸ்மி வசந்தி அயம் பூதேஷு வசதி இவர் இது அத்வைதம் க்ஷேற்றாணம் பதய நம க்ஷேத்தாணங்கிறது பகுவச்சனம் பதயங்கிறது ஏகவச்சனம் க்ஷேத்தாணம் பதய நமான்னு சொல்கிற போது அது மாதிரி ட்வைத்தாண்டாம் பதி அத்வை அது மாதிரிதான் அர்த்தம் ஆக த்தமல்லாம் அத்வைத்தத்தை அத்வைதத்தில் வசிக்கிறது அத்வைதம் துவைத்தம் முழுக்க வியாபிச்சிருக்கு வசிக்கிறது அத்தத்தில் வசிக்கின்றனத்தில் வியாபித்திருக்கிறது சொல்லியிருக்கோகத்தை பூர்த்தி பண்ணணும் கொஞ்ச நேரம் நீங்க பாராயணம் பண்ணுங்க தியானம் மயே சகலம் ஜாத்தம் மயிம் மயி யாதிவயம் உணர்வே நான் இருப்பே நான் பேரின்பமே நான் எனது உண்மை வடிவம் தூய இருப்பு தூய உணர்வு தூய அனுபவிப்பவன் அனுபவம் என்கின்ற வேற்றுமைகள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன ூர்ணோம் சூம்ிஸ்வோம் ஆனந்தோ அதுவைத்தம் தன்னுணர்வற்ற நான் போலி நானுக்கு ஆதாரமாகிய உண்மை நான் மாயாசக்தி சைத்தன்யஸ்வரூபமாகிய என்னை சார்ந்தே துவைத பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது என்னை சார்ந்தே சிருஷ்டி இருக்கிறது படைப்பு இருக்கிறது என்னிடத்திலேயே படைப்பு து மையேவ சகலம் ஜாதம் சகலம் மையேவ ஜாதம் அனைத்தும் என்னிடமிருந்தே வெளிப்படுகின்றன மயி சர்வம் பிரதிஷ்டம் சர்வம் மயி பிரதிஷ்டிதம் அனைத்தும் என்னிடமே நிலை மயி சர்வம் லயம் யாதி அனைத்தும் என்னிடமே ஒடுங்குகின்றன தூய உணர்வாகிய எனக்கு அன்னியமாக எதுவும் இல்லை மயா ததமிதம் சர்வம் ஜதமூர்னூவ் பூத்தி பசியமே யோகமேஸ்வரம் நாமரூரூப கர்மரகிதமான நானே அனைத்து நாமரூப கர்மங்களிலும் வியாபித்திருக்கிறேன் அனைத்து நாமரூப கர்மங்களும் அனித்யமான அனைத்து நாமரூப கர்மங்களும் நித்திய சைதன்யமான எண்ணையே சார்ந்திருக்கின்றன वसा सर्वाणी भूता मयि सर्वूतव्या अहम पार्थिश अधिष्ठानमं इल ல்லை அத்தியாசம் மி அதிஷான தன்பிர அமேவரம் காலமும் தேஷமும் வளும் உண்மை அல்ல பிரம்மைவச லம் ம ஓ oh. அதுவைத்து பூர்ணம் ஆனந்தம் ஷாந்தி ம கீ ஜ